தொழுகை சிலர் நாயும் கழுதையும் பெண்ணும் தொழுபவருக்கு குறுக்கே சென்றால் தொழுகை முறிப்பர் என்று கூறினர் அதை கேட்ட ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் எங்களை கழுதைகளுடனும் நாய்களுடனும் ஒப்பிட்டு விட்டீர்களே நிச்சயமாக கிபிலாவுக்கும் நபிசல்லாஹோ அணிக செல்லும் அவர்களுக்கும் இடையே கட்டலில் நான் படுத்திருக்கும் போது நபிசல்லாஹோ அணைகளை செல்லும் அவர்கள் தொழுவார்கள் அப்போது எனக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் எழுந்து அமர்ந்து நபி சொல்லல்லாஹோ அணைகளை செல்லும் அவர்களுக்கு தொல்லை தராமல் அவர்களின் கால் வழியை என்று கூறினார்கள்